அத்தியாயம் நூற்றி பதிமூன்று அல்பலக் காளை பொழுது அளவற்ற அருளாளனும் நிகரட்ட நுடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் அதிகாலையின் இறைவனிடம் அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்தும் பரவும் இருளின் தீங்கை விட்டும் முடிச்சுகளில் பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமை போது பொறாமைக்காரனின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுகிறார்கள்